நாட்டினை நேர்களுக்கு வணக்கம் தினமும் ஒரு துளிக்காக உங்கள் அழிவீரும் ட்ரை ஸ்கின் நீங்கி முகம் ஈரப்பசையுடன் விளங்க சோற்ற கற்றாயை எடுத்து அதன் உள்ளிருக்கும் சதைப்பகுதியை எடுத்து நன்றாக சுத்தம் செய்து ஒரு எட்டு முறை நன்றாக கிளீன் பண்ணி அதை மிக்சியில் அரைத்து அதனுடன் ஐந்து சொட்டு நல்லெண்ணெய் சேர்த்து அரை தேக்கரண்டி தீன் கலந்து நன்றாக குழைத்து அதை முகத்தில் போட்டு ஒரு நிமிடம் ஊற வைத்து